আলহামদুলিল্লাহ নাహ్মাduhু ওয়া نستাইনুহু ওয়া نستাগফিরুহু ওয়া নুআম্মিনু বিহী ওয়া নাতুওয়াক্কালু আলাইহি ওয়া নাউযু বিল্লাহি মিন শুরൂരി анফিসিনা ওয়া মিন সায়্যিআতি আমালিনা মা জানাযিহিল্লাহু মা মুবিল্লাহু লাহু মান ইয়ুদিলুহু ফালা হাদিয়ালা ওয়া নাশহাদু আল্লা ইলাহা ইল্লাল্লাহু আহাদহু লা শারীকা লাহু ওয়া নাশহাদু আন্না সাইয়্যিদানা ওয়া নাবিইয়্যানা মাওলানা মুহাম্মাদান আবদুহু ওয়া রাসূলু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 مَنْ آمَنَ بِاللَّهِ وَالْيَوْمِ الْآخِرِ وَعَمِلَ صَالِحًا فَلَهُ أَجْرُهُ عِنْدَ رَبِّهِ وَلَا خَوْفٌ عَلَيْهِمْ وَلَا هُمْ يَحْزَنُونَ وَإِذْ أَخَذْنَا مِيثَاقَكُمْ وَرَفَعْنَا فَوْقَكُمُ الطُّورَ خُذُوا مَا آتَيْنَاكُمْ بِقُوَّةٍ மதிப்பிற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹு தாலாவுடைய கிருபையால் அறுபத்தி ஒன்பதாவது வாரமாக தப்சீருடைய இந்த தொடர்பயான் இப்பொழுது ஆரம்பிக்கப்படுகிறது சூரத்துல் பக்ராவுடைய அறுபத்தி ஓரு ஆயத்துகளுக்கு இதற்கு முன்னால் விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன இப்பொழுது வாசிக்கப்பட்டது அறுபத்தி இரண்டு அறுபத்தி மூன்றாவது ஆயத்துகள் இதற்கு முன்னதாக சொல்லப்பட்ட வசனங்களில் நபி மூசா அலஹி சலா அவர்களுடைய அல்லாஹத்தால செய்திருக்கூடிய பேருபகாரங்கள் ஞாபகத்துகளை பற்றி சொல்லிக்காட்டின ஏராளமான ஞாபத்துகள் செய்யப்பட்ட அவர்கள் அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்து கொண்டே இருந்தார்கள் என்ற விளக்கமும் சொல்லப்பட்டது அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு அவர்கள் மாறு செய்ததின் காரணமாக கேவலமும் வறுமையும் அவர்களுக்கு விதியாக்கப்பட்டது அல்லாஹுடைய கோபமும் அவர்களின் மீது சார்ந்தது அவர்கள் அல்லாஹத்தாலாவுடைய ஆயத்துக்களை பொய்யாக்கியதின் காரணமாக மறுத்ததின் காரணமாக நபிமார்களுடைய சொல்லை கேட்காமல் அவர்களுக்கு துன்பம் கொடுத்து பல நபிமார்களை கொலை செய்ததின் காரணமாக வரம்பு மீறி நடந்ததின் காரணமாக அவர்களுக்கு இந்த தண்டனை கொடுக்கப்பட்டது என்ற விளக்கங்கள் முந்தின ஆயத்துகளிலே சொல்லப்பட்டன இப்பொழுது சொல்லப்பட்ட இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹத்தானா அல்லாஹுக்கு யார் கட்டுப்பட்டு அவனை நம்பி வாழுகின்றார்களோ அவன் சொல்லிய செயல்பாடுகளை முறையாக செய்து முடிக்கின்றார்களோ அப்படிப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அல்லாஹிடத்தில் நல்ல கூலி உண்டு பிரதிபல்கள் உண்டு அவர்களுக்கு பயமோ கவலையோ கிடையாது என்ற விளக்கத்தை இந்த ஆயத்துகளின் மூலமாக அல்லாஹால தெரியப்படுத்துகின்றார் இன்னல்லதீன ஆமனு நிச்சயமாக ஈமான் கொண்ட மனிதர்கள் வல்லதீன ஹாது யூதர்களாக ஆகிவிட்டார்களே யகூதிகளாக அப்படிப்பட்டவர்களும் வன் நசாரா கிறிஸ்தவர்களும் நசாராக்களும் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கூட்டத்தினரும் ஒரு மதத்தை தழுவியவரும் மண் ஆமணவில்லாகி வல்லியவும் இல்லாக இவர்களில் யார் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொள்ளுகின்றார்களோ அப்படிப்பட்டவர்கள் இன்னும் வ அமில நற்செயல்களை எவர் செய்கின்றார்களோ அப்படிப்பட்டவர்கள் பலகும் அஜிகும் ஐந்தரப்பிகிம் அவர்களுக்கு அவர்களுடைய ரப்பிடத்தில் அவர்களுடைய நல்ல கூலி உண்டுகிங் அவர்களுக்கு எந்தவிதமான பயமும் கிடையாது வலாகும் யஹனூன் அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றான் யூதர்களை பற்றி மூசா அலேஸ்லாம் அவர்களுடைய அந்த கௌமுகளை பற்றி சொல்லிக் கொண்டு வந்த அல்லாஹால பொதுவாக யாராக இருந்தாலும் எந்த நபிமார்களுடைய காலத்தில் அனுப்பப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் எல்லோருக்கும் ஒரே விதமான கொள்கை இருக்க வேண்டும் அந்த கொள்கை இருந்தால் அவர்கள் அல்லாஹுவிடத்தில் வெற்றி பெற்றவர்களாக ஆக முடியும் அது என்ன கொள்கை இரண்டு விதமான விஷயங்களை அல்லாஹு குறிப்பிடுகின்றார் ஒன்று அல்லாஹுவை ஈமான் கொள்ளுவது நம்பிக்கை கொள்ளுவது இரண்டாவது ஆசிரியத்தை நம்பிக்கை கொள்வது மறுமை நாளை நம்பிக்கை கொள்வது இந்த இரண்டும் எந்த சாராரிடத்தில் இருந்தாலும் அப்படி நம்பிக்கை கொண்ட பின்னாலே நல்ல அமல்களை அல்லாஹுவும் அவருடைய தூதர்களும் எந்த அமல்களை சொல்லிக்காட்டி இருக்கின்றார்களோ அந்த நல்ல அமல்களை செய்யக்கூடிய மனிதர்கள் அவர்களுக்கு மூன்று விதமான சிறப்புகள் உண்டு ஒன்று அவருடைய ரப்பிடத்திலே அவர்களுக்குரிய அழகான கூலி நல்ல கூலி நல்ல பிரதிபலன்கள் கிடைக்கும் இரண்டாவது அவர்களுக்கு எந்த விதமான பயமும் கிடையாது சாதாரணமாக இருக்கக்கூடிய உலக மக்கள் இந்த உலகத்திலே எதற்கெல்லாம் பயப்படுகின்றார்களோ அந்த பயம் அவர்களுக்கு இருக்காது அதே இந்த உலகத்தை விட்டு பிரிந்த பின்னால் அவருடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பயம் பிறகு மஹர் மைதானத்திலே ஏற்படக்கூடிய அவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய நேரத்திலே மற்ற மனிதர்கள் எதற்கெல்லாம் கவலைப்படுகின்றார்களோ துன்யாதார் என்பவர்கள் அந்த கவலை அவர்களுக்கு இருக்காது அதே போன்று மௌத்துக்கு பின்னால் உள்ள பல்வேறு விதமான கவலைகள் துக்கங்கள் சஞ்சலங்கள் இது எதுவுமே அவர்களுக்கு இருக்காது என்று அல்லாஹத்தாலா அவர்களை பற்றி சொல்லி காட்டுகின்றார் அல்லாஹு குறிப்பிடுகின்றார் ஒரு சாரார் இன்னல் ஆமனு ஈமான் கொண்டவர்கள் என்பதாக சொல்லுகின்றார் வெறுமனே மனதினால் ஈமான் என்பது மனதை சேர்ந்தது மனதிலே நம்பிக்கை கொள்ள வேண்டும் ஈமான் என்பதற்கு நாம் முன்னாள் விளக்கம் நிறைய சொல்லப்பட்டு இருக்கின்றது ஈமான் என்பது ஆமந்தும் என்ற இந்த ஏழு அம்சங்கள் இவை அனைத்தையும் நம்பிக்கை கொள்வது உறுதி கொள்வது இதற்கு பெயர் ஈமான் என்பதாக நாம் சொல்லுகின்றோம் அல்லாஹுவை அவன் எப்படி இருக்கின்றானோ அப்படி நம்புவது அல்லாஹுவை நம்புவது என்று சொன்னால் அல்லா ஒருவன் இருக்கும் தான் என்று மட்டும் நம்புவதல்ல அவனுடைய ஜாத்து சிப்பாத்துகளை பற்றி என்னென்ன விளக்கங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றனவோ அதை பற்றி அதனுடைய முழுமையான விளக்கத்தை தெரிந்து கொள்வது பிறகு வழக்குகளை நம்புவது அவர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் என்ன தன்மை உடையவர்கள் என்ன வேலைகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பற்றி நம்புவது பிறகு அவனுடைய வேதங்கள் வேதங்கள் எப்படி அருளப்பட்டு இருக்கின்றன வேதங்கள் என்றால் என்று சொன்னால் என்ன வேதங்கள் என்பது அல்லாஹத்தாலாவிடத்திலிருந்து எப்படி வந்து கிடைத்த நம் நபிமார்களுக்கு என்ற விளக்கங்களை எல்லாம் தெரிந்து கொள்வது பிறகு ரசூல்வார்கள் அல்லாஹத்தாலாவுடைய தூதர்களை பற்றி அவர்கள் என்ன தன்மை உடையவர்கள் எதற்காக வேண்டி அனுப்பப்பட்டார்கள் அவர்களுடைய தனித்தன்மைகள் என்ன என்பது பற்றி உள்ள விளக்கங்களை எல்லாம் தெரிந்து கொள்ளுவது பிறகு மறுமை நாளை பற்றி தெரிந்து கொள்ளுவது அதை பற்றி உள்ள நம்பிக்கை கொள்ளுவது பிறகு இறந்து விட்ட பின்னால் நம்முடைய நிலை என்ன எப்படி நாம் எழுப்பப்படுவோம் கேள்விகளுக்கு கேட்கப்படுவோம் என்பது பற்றி உள்ள விளக்கங்களை எல்லாம் நம்புவது இந்த நம்பிக்கைக்கு பெயர் ஈவான் என்று சொல்லப்படும் பொதுவாக ஒரு மனிதர் இப்படி நம்பி இருக்கின்றார் பல நபிமார்களுடைய கோமுகள் இப்படி நம்பிக்கை கொண்டு இருந்தார்கள் முன்னாலே அதம் அலிஸ்லாத்திலிருந்து ரசூல்லா அலிமுடைய காலம் உரைக்கும் உள்ள நபிமார்கள் வந்தார்கள் அவர்களுக்கு உரிய அந்த கோவுகள் எல்லாம் உம்மத்தினர் நபிமார்களுடைய போதனையின்படி இந்த நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தார்கள் அதே போல நபி மூசா அலஹி அவர்களுடைய கௌமுகளுக்கு குறிப்பாக யூதர்கள் யகுதிகள் என்பதாக நாம் சொல்லுகின்றோம் விளக்கங்கள் நபி யாக்கோப் அலஹிஸ்லாம் அதாவது இப்ராஹிம் அலேஹி அவர்களுடைய பேரன் நபி சஹாப் அலே இஸ்ஸலாம் அவர்களுடைய மகனார் யாக்கோப் அலஹிசலாம் அவர்களுடைய மக்கள் பன்னிரண்டு நபர்கள் அவர்களிலே மூத்தவராக இருந்தவர் யகுதா என்பதாக அவருக்கு பெயர் சொல்லப்படும் என்பவரில் இருந்து வந்தவர்கள் யகுதிகள் யூதர்கள் என்பதாக நாம் சொல்லுகின்றோம் அதற்குரிய விளக்கங்கள் சொல்லப்பட்டன இந்த யகுதி என்று சொன்னால் அந்த யகுதா என்ற மனிதரில் இருந்து யபூப் அலேஸ்லாத்துடைய மூத்த மகனில் இருந்து பிரிந்தவர்கள் யகுதிகள் என்பதாக சொல்லப்படும் அவருடைய பெயரை வைத்து எகூதிகள் என்பதாக தொடர்ந்து அந்த யூதர்கள் இதுவரைக்கும் இருப்பார்கள் இந்த என்பவர்கள் என்பதற்கு ஒரு விளக்கமும் அதை பிரியம் கொள்ளுவது என்பதாக பொருளாகும் அல்லது பாவ மன்னிப்பு தேடுதல் பச்சாதாபப்படுதல் என்ற பொருளாகும் இந்த இரண்டு விளக்கங்களும் என்பதற்கு சொல்லப்படும் யகுத் என்பது என்ற வேர்ச்சொல்லில் இருந்து பிறந்தது அதனால் அதற்கு தௌபா செய்வது அதாவது பச்சா தாப்டு அல்லது பிரியம் கொள்ளுவது என்ற இரண்டு பொருளிலே என்ற பெயர் அவருக்கு வைக்கப்பட்டது அல்லாஹாலே நபி மூசா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லியதாக குறிப்பிடக்கூடிய ஒரு வாசகத்திலும் கூட ஒரு ஆயத்திலும் இப்படி சொல்லி காட்டுகின்றார் அல்லாஹிடத்திலே அவர்கள் துவாட்சியக்கூடிய நேரத்தில் இப்படி சொல்லுகின்றார்கள் இன்னா ஹுதுனா இலைக் நாங்கள் உன் பக்கம் மீண்டு விட்டோம் தௌபா செய்து மீண்டு விட்டோம் என்ற அந்த வார்த்தை இருக்கின்றது அது அந்த என்ற வார்த்தையிலிருந்து பிறந்தது அது அந்த வார்த்தையிலிருந்து பெயர் வந்தது அதிலிருந்துதான் என்பதாக நாம் சொல்லுகின்றோம் அந்த யகுதாவை சார்ந்தவர் என்பதற்கு யகுதி என்பதாக பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த யூதர்களும் வல வல்லதீனூர் யார் யூதர்களாக மாறிவிட்டார்களோ ஆகியிருக்கின்றார்களோ அப்படிப்பட்டவர்கள் அப்ப நபி மூசா அலை சந்ததியில் இருந்து அவருடைய மக்களில் இருந்து அந்த யூதர்கள் வந்தாலும் கூட யூதர்கள் என்று குறிப்பாக சரித்திரத்திலே குறிப்பிடப்படக்கூடியவர்கள் நபி மூசா அலை இஸ்லாமுடைய கௌ குறிப்பாக நாம் சொல்லி ஏனென்றால் இந்த யூதர்கள் என்ற பெயர் உலகத்திலே பரவலாக ஆக்கப்பட்டது மிக அதிகமாக சொல்லப்பட்டது நபி மூசா அலே இஸ்லாம் அவர்களுக்கு பின்னால்தான் அதனால மூசா அலே இஸ்லாம் அவர்களை சார்ந்தவர்கள் எகுதிகள் என்பதாக சொல்லுகின்றோம் ஆனா அசல்ல எங்கிருந்து வந்தது நபி அபூப் அலே அவருடைய மகன் மூத்த மகனில் அந்த எகூதிகள் தோன்றினார்கள் என்பது வரலாறு இப்பொழுது அந்த மூசா அலே அவர்களை நம்பிக்கை கொண்ட யூதர்கள் அதே போல மூசா அலே இஸ்லாம் அவர்களுக்கு அருளப்பட்ட தௌராத் வேதத்தை நம்பியவர்கள் அதன்படி செயல்பட்டவர்கள் அவர்களும் பொதுவாக ஈமான் என்ற அந்த நம்பிக்கை மட்டும் உள்ளவர்களும் முன்னால் சொல்லப்பட்டபடி அல்லது யூதர்களாக இருக்கக்கூடியவர்களோ அவர்களுக்கு என்னென்ன சட்டங்களோ அந்த சட்டங்களின்படி நடக்கக்கூடிய அந்த யூதர்களும் நசாராக்கள் என்று சொன்னால் கிறிஸ்தவர்கள் அப்படின்னா சொல்றான் அவர்கள் தங்களுடைய அந்த கவுமுகளை பார்த்து கேட்கின்றார்கள் அல்லா தலா குலான் சொல்லிக்கார் மண் அன்சாரி அல்லாவுக்காக வேண்டி எனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யார் உங்களிலே இருக்கின்றார்கள் என்பதாக கேட்ட பொழுது அந்த மக்கள் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டு நம்பிக்கை கொண்டிருந்த உதவி செய்கிறோம் உதவியாளர்களாக நாங்கள் இருக்கின்றோம் என்பதாக சொன்னார்கள் என்று வந்தது நசாரா சொன்னா உதவி உதவி உதவி செய்பவர்களை சார்ந்தவர்கள் என்று பொருளாகும் உதவி செய்பவர்களை சார்ந்தவர்கள் என்பதாகும் அல்லது நசாரா என்பதற்கு இன்னொரு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றது அதை போது ஆங்கிலத்தில் அது அரபையில நாசிரா அப்படின்னு சொல்லுவாங்க உதவி செய்யக்கூடிய இடம் அப்படின்னு அறுத்தாங்க அந்த நாசிரா என்ற ஊரில் தான் நபி ஐசா அலே அவர்கள் பிறந்தார்கள் ஐசா அலே இஸ்லாம் அங்கேயே வளர்ந்து அவர்களுக்கு உருவாக்கியதின் காரணமாக நாசிரா என்ற ஊரை சார்ந்தவர்கள் என்ற விளக்கத்திலே அர்த்தத்திலே நசாராக்கள் என்று அவர்களுக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது ரெண்டு விளக்கம் யகுதாங்கிறது ரெண்டு விளக்கம் சொன்னோம் அதே மாதிரி நசாராக்கள் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு விளக்கம் ஒன்று அவர்கள் அல்லாஹுக்கு உதவியாளர்களாக இருந்தார்கள் அல்லாவுடைய உதவியாளர்களாக இருந்தார்கள் என்ற காரணத்தினால் நசாராக்கள் உதவியாளர்களை சார்ந்தவர்கள் என்ற அர்த்தத்தில் வைக்கப்பட்டது வளர்ந்தார்கள் அவர்களை நம்பிக்கை கொண்டவர்கள் அங்கே இருந்தார்கள் என்ற காரணத்தினால் நசாராக்கள் நாசிரா என்ற ஊரை சார்ந்தவர்கள் என்ற விளக்கத்திலே நசாராக்கள் என்று பெயர் வைக்கப்படும் இந்த நசாராக்களும் மூணு சாரராட்சி ஈமான் கொண்டவர்களும் வெறுமனே நம்பிக்கையும் மட்டும் அந்த அல்லாஹுடைய நம்பிக்கை வேதத்துடைய நம்பிக்கை ரசூருடைய ஆசிரியத்துடைய நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும் அதே போன்று யூதர்களாக இருக்கக்கூடியவர்களும் இந்த சாபின்கள் அப்படிங்கிறது பலவிதமான கருத்துகள் சொல்லப்பட்டு இருக்கின்றன மஜூசிகள் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தார் இருந்தாங்க இந்த யூதர்கள் நசாராக்கள் அல்லாமல் மஜூசிகள் ஒரு கூட்டத்தா இருந்தாங்க மஜூசிகள் நெருப்பை வணங்கக்கூடியவர்கள் நெருப்பை நிறைய பெரிய நெருப்பு குண்டத்தை எரிப்பார்கள் எரிச்சு முடிஞ்சு அதை தக தகன் அதை கனலாக அனலாக அது பறக்கக்கூடிய நேரத்தில் ஆனா நெருப்பு கங்குகளா இருக்கக்கூடிய நேரத்தில் அதை போய் கும்பிடுவாங்க இந்த நெருப்பு தான் நமக்கு எல்லா வேலைக்கும் உதவக்கூடியது எப்படி இப்ப நம்ம நாட்டில் நம்ம பாக்குறோம் இந்த இந்துக்கள்லாம் சூரியனை வணங்குறாங்க சூரியனை தெய்வமாக ஆக்கி கொண்டார்கள் ஏன் கேட்டா சூரியன் என்பது எல்லா விதமான பலன்களையும் இந்த உலகத்திற்கு தரக்கூடியது எல்லா விதமான பலன்களையும் திறங்கும் சூரியன் இல்லாவிட்டால் இந்த உலகமே கிடையாது சூரியன் இல்லாவிட்டால் மக்களே கிடையாது ஏன்னா இந்த உலகத்துல மனிதர்கள் வாழ்வதற்கு பொருள்கள் தேவை அதாவது உணவுப் பொருள்கள் தேவை அதே போன்று தண்ணீர் தேவை நெருப்பு தேவை இதெல்லாம் அந்த சூரியனிலிருந்து உண்டாக்கப்படக்கூடியதான் சூரியன் இல்லை என்று சொன்னால் உலகமே கிடையாது சூரியன் மட்டும் ஒரு ரெண்டு மாசம் ஆறு மாசத்துக்கு சூரியனே வராமல் இருக்கட்டும்னு வச்சுங்க சூரியனே வரல உதயமாகவே இல்லை சூரியனே இல்லாம இருக்குன்னு வச்சுங்க ரெண்டு மாசம் என்ன ஆறு மாசம் என்ன ரெண்டு மாசம் என்ன ஒரு மாண்டு நாளைக்கு சூரியன் வெயில் இல்லாம இருக்க வெயில் எவ்வளவு அதிகமா இருந்தாலும் தாங்கிக்கலாம் எவ்வளவு வெயில் அதிகமா இருந்தாலும் இருந்துருவாங்க ஆனா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும் சூரியனே உதயமாகல ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு சூரியனை பார்த்த அப்படின்னு வச்சுக்கோங்க அப்ப எப்படி இருக்கும் எல்லாம் நாரி போயிடும் துணி காய வைக்க முடியாது எங்க போனாலும் ஈரமா இருக்கும் எதை பார்த்தாலும் வந்து நாற்றம் எடுத்து போயிடும் எல்லா பொருள்களும் நாற்றமாக ஆயிடும் சூரியன் இல்லை அப்படின்னு சொன்ன அதனாலதான் இந்த இந்துக்கள் என்ன பண்ணாங்க இந்த சூரியன் ரொம்ப அதிகமான பலன்களை மக்களுக்கும் மனிதர்களுக்கும் மற்ற பொருள்களுக்கும் குறிப்பாக இந்த பூமிக்கும் மிக அதிகமான பலன்களை தருவதின் காரணமாக அதுதான் கடவுளா இருக்கும் அப்படின்னு சொல்லி வணங்கினாங்க வணங்க ஆரம்பிச்சாங்க சொல்லிக் கொடுத்தா ஆரம்பத்தில் அது சைதானுடைய வேலை அல்லா தலா புறம் சொல்லி காட்டுகின்ற அப்படியே சூரியன் வணங்க ஆரம்பிச்சாங்க அதே போல நெருப்பு என்பது மனிதர்களுக்கு அதிகமான பலன்களை தரக்கூடியது பல்வேறு விதமான உபயோகங்களுக்கு இந்த நெருப்பு பயன்படுவதின் காரணமாக இதுதான் தெய்வமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வணங்க ஆரம்பிச்சாங்க அவங்களுக்கு பேர் மஜூசி அப்படின்னு சொல்லப்படும் நெருப்பை வைத்து வணங்கக்கூடியவர்கள் இந்த யூதர்களும் அல்ல கிறிஸ்தவர்களும் அல்ல நசாராக்களும் இதற்கு இடைப்பட்ட ஒரு கூட்டத்தார் இருக்கின்றார்கள் அவர்கள் தான் என்று சொல்லப்படுபவர்கள் சபா என்று சொன்னால் சமூகம் ஒரு நேரம் யூதர்களாக இருப்பாங்க அப்புறம் அப்புறம் இன்னொருவாங்க இது எல்லாம் இல்லாத வேற ஒரு மார்க்கத்திலையும் இருப்பாங்க இப்படி பல்வேறு விதமான மார்க்கத்துக்கு மாறி மாறி செல்லக்கூடியவர்கள் அப்படிங்கிற விளக்கமும் அல்லது சாபிண்கள் நம்புவாங்க தொழுவாங்க மற்ற எல்லா அமல்களும் செய்வாங்க இருந்தாலும் சிற்கான காரியங்களையும் செய்து கொள்ளுவார்கள் மார்க்கத்திற்கு மாற்றமான சிற்கான காரியங்களையும் செய்து கொள்வார்கள் இவர்கள் சாபிண்கள் சரி இப்படி யாராக இருந்தாலும் சரி இங்க நான்கு சார்கள் ஈமான் கொண்டவர்கள் கிறிஸ்தவர்கள் மனிதர்களிலே இப்படிப்பட்ட யாராக இருந்தாலும் இவர்களிலே அல்லாகுவை யார் நம்புகின்றாரோ அவர்களும் ஆசிரத்தை மறுமை நாளை யார் நம்புகின்றார்களோ அவர்களும் அமில சாலிக நல்ல அமல்களை யார் செய்கின்றார்களோ அவர்களும் அவர்களுக்கு கவலை இல்லை பயம் இல்லை அச்சம் இல்லை என்றெல்லாம் அல்லாஹால அவர்களுக்கு வெற்றி உண்டு சொர்க்கத்திற்குரியவர்கள் அல்லாஹுடைய அருளுக்கு என்று அல்லாஹாலா சொல்லி காட்டுகின்றார் இது ரசூல் முன்னால இருந்து பொதுவாக சாதாரணமாக ஈமான் மட்டும் அல்லாவுடைய நம்பிக்கை மட்டும் இருந்தவர்கள் இருந்தார்கள் பிறகு யூதர்கள் இருந்தார்கள் நசாராக்கள் வந்தார்கள் சாபிகங்கள் இருந்தார்கள் இது போன்று பல்வேறு கூட்டத்தார்கள் இந்த உலகத்திலே மதத்தை சார்ந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் இருந்திருக்கின்றார்கள் ஆனா இப்ப என்ன சட்டம் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் வந்த பின்னால இவர்கள் யாராக இருந்தாலும் சரி சல்லல்லா அலுவலம் முகமது சல்லா அலுவலம் அவர்களுடைய காலத்தை அடைந்து அவர்கள் இப்படி செய்யணும் அல்லாஹவை ஈமான் கொள்ள வேண்டும் ஆஹிரத்தை ஈமான் கொள்ள வேண்டும் நல்ல அமல்களை செய்ய வேண்டும் இந்த அல்லாஹுவை ஈமான் கொள்ள வேண்டும் என்பதிலேயே ரசூலை ஈமான் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது வந்துரும் அல்லாஹுவை நம்ப வேண்டும் அப்படின்னு சொல்றதிலேயே ரசூலை நம்ப வேண்டும் அப்படிங்கிறது அதுக்குள்ளேயே வந்துடும் ஏன்னு கேட்டா பல இடங்கள்ல விளக்கமாகவும் சில இடங்கள்ல முபுகமாக மூடலாகவும் அல்லாஹால சொல்லி காட்டக்கூடிய பழக்கம் ஒண்ணு குரான் இல்ல அதனால மண் ஆமன பில்லாகி எவர் அல்லாஹாவை இவர்களிலே யார் அல்லாஹுவை நம்புகின்றாரோ என்று சொன்னால் அல்லாஹுடைய நம்பிக்கை வருகின்றதோ அந்த அல்லாஹ் சொல்லுவதை அப்புறம் கேட்கணும் அல்லாஹ் என்ன சொல்ற ரசூலையும் நம்ப ரசூலுக்கும் வழிபட வேண்டும் ரசூல் சொல்லுவதையும் கேட்க ரசூலையும் தன்னுடைய கொள்கையிலே ஒன்றாக ஏற்றுக்கொள்ள என்பது அல்லாக சொன்ன கட்டளை நாளை நம்புவது அப்படிங்கிறது அல்லாஹவை வேதத்தை நம்புவது மலக்குகளை நம்புவது எல்லாம் வந்துடும் அதுக்குள்ள அதே போல வல் நம்புவது அப்படிங்கிறதுல நன்மையும் தீமையும் அல்லாஹின் புறம் கதிர ஹைர் ஷர் என்பது அல்லாஹின் புறத்திலிருந்து ஏற்படுகின்றது என்பதை நம்புவது அதே போன்று இறந்த பின்னால் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவது உண்மை என்று நம்புவது இதுவெல்லாம் இந்த ஆசிரியத்துடைய விஷயத்தில் வந்துடும் அதனால ஈமைய பரல்கள் ஏழு அல்லது ஆறு என்று சொல்லுகின்றோமே அது அனைத்தையும் இந்த இரண்டு விஷயங்களுக்குள்ளேயே அல்லாஹால சொல்லிடுறான் மண் ஆமன பில்லாகி ஒன்னு இந்த ரெண்டு விஷயத்திற்குள்ளேயே அந்த ஆறு விஷயங்களையும் உள்ளடக்கி அல்லாஹால சொல்லி காட்டுகின்றன மீதி உள்ள நான்கு விஷயங்களும் இதற்கு உள்ளே அடக்கப்பட்டு இருக்கின்றன எனவே யாராக இருந்தாலும் சரி ரசூலுல்லாய் சல்லா அலிமுடைய இந்த காலத்தை அடைந்து விட்டால் அவர்கள் அல்லாஹையும் ரசூலையும் வழக்குகளையும் நம்ப வேண்டும் அதே போன்ற ஆகிரத்தை மறுமை நாளையும் நம்ப வேண்டும் வெறுமனே இந்த நம்பிக்கை மட்டும் போதாது அமில சாலிஹன் நல்ல செயல்களையும் செய்ய வேண்டும் இந்த ஈமானுடைய நம்பிக்கையுடைய அடிப்படையில எந்த அமல்கள் எல்லாம் சொல்லப்பட்டு அந்த அமலையும் செய்ய வேண்டும் அல்லாவை நம்புவது ஆகிரியத்தை நம்புவது என்பது இருக்க வேண்டும் நல்ல செயல்களை அல்லா எதை சொல்லுகின்ற அந்த செயல்களை செய்து முடிக்க வேண்டும் அப்பொழுது அவர்கள் அல்லாஹத்தாலத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக அவர்களுக்கு சொர்க்கம் அல்லாவுடையிருப்திக்கு இந்த யூதர்கள் சொன்னார்கள் காலத்தில் யூதர்கள் இப்படி சொல்லிக் கொண்டிருந்தார்கள் நாங்க என்ன அல்லாவா மறுக்கிறோம் அல்லாவை நம்பத்தான் செய்யறோம் அல்லாஹ் ஒருத்தன் அப்படின்னு ஏற்றுக்கொள்றோம் நபிமார்கள் இல்லைன்னு நம்பல நபிமார்கள் இருக்கிறாங்க எங்களுக்கு யார் நபியால் அனுப்பப்பட்டாரோ அவரை மட்டும் நாங்கள் ஏற்றுக்கொண்டுகின்றோம் மத்த நபிமார்களை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை மத்த நபிமார பத்திலாம் நாங்க பிரச்சனை எடுக்கல அவங்களை நம்பறது நம்பாம இருக்கிறது அப்படிங்கறதுலாம் எங்களுக்கு கிடையாது எங்களுக்கு அனுப்பப்பட்ட நபி மூசாலே செல்லாத நம்புறோம் அதே அந்த நபிக்கு அருளப்பட்ட தௌராத் வேதத்தையும் நம்புகின்றோம் நாங்க அல்லாவே நம்புறோம் அல்லாவுடைய தூதர் மூசாவையும் நம்புறோம் அல்லாவினால் அருளப்பட்ட தௌராத் வேதத்தையும் நம்புறோம் அப்படி இருக்கும்போது யாராவது நாங்க முஸ்லீமாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபி மூசா அலேஸ்லாம் அவர்கள் இப்பொழுது என்னுடைய இந்த காலத்திலே அவர் உயிரோடு இருந்தால் என்னை பின்பற்றுவதை தவிர அவருக்கு வேறு போக்கே கிடையாது அவரும் என்னை பின்பற்றித்தான் இருக்கணும் எந்த நபியா இருந்தாலும் தெரியும் இப்ப இருக்கும்போது என்னத்தான் பின்பற்றணும் நான் எதை சொல்லு என்னை நம்ப வேண்டும் நான் எதை சொல்லுகின்றோ அதை முகமது சரி அவரும் இப்படித்தான் கலிமா சொல்லி ஈமான் கொள்ள வேண்டும் இல்லன்னு அவருடைய ஈமானும் சரியாக இருக்காது அவர் போயிட்டாரு முடிஞ்சு போச்சு ஆனா இப்ப வந்தாருன்னு வச்சுக்கிட்டா உதாரணத்துக்கு அப்படி ஒரு கற்பனையாக வைத்துக் கொண்டால் அவரும் இப்படித்தான் இருக்க வேண்டும் இதற்கு சான்று மிக தெளிவாகவே சொல்லப்பட்டு இருக்கின்றது கடைசி காலத்துல இருந்தாங்க அவர்களுக்கு முப்பதாவது வயதிலே நபிப்பட்டம் கொடுக்கப்பட்டது முன்னால் அது பற்றி சொல்லப்பட்டிருக்கு மூணு மூணு வருஷம் தான் தங்களுடைய என்று சொல்லப்படக்கூடிய அந்த தூதுவத்தை மக்களுக்கு பிரச்சாரம் செய்தார்கள் மூணு வருஷம் அதுக்கு பின்னால் அல்லாஹால அவர்களை உயர்த்தி கொண்டார் கடைசி காலத்துல ஈசா அலையா வருவாங்க வரக்கூடிய நேரத்துல அவர்களும் கூட இந்த மார்க்கத்துலதான் இருப்பாங்க முகமது சோல்லா அலிஸ்லாம் மார்க்கத்துல தான் இருப்பாங்க நான் முன்னால நபியா இருந்தேன் ரசூலா இருந்தேன் அல்லாவுடைய ரூஹுல்லாவாக நான் இருந்தேன் அதனால என்னதான் நீங்க நம்பணும் இந்த முகமது சல்லா அலையத்தான் விட்டுருங்க அப்படின்னு அவரு சொல்ல மாட்டாரு அவர் அப்ப வந்தாலும் கூட அவர் என்ன சொல்லுவாரு முகமது சல்லல்லா அலே சொல்லம் அவருடைய வாழ்க்கையை தான் நானும் பின்பற்றுகின்றேன் நீங்களும் அதை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லுவார் அவரு நபியாக இருந்த காலம் முடிஞ்சு போச்சு முப்பத்தி வயசு வரைக்கும் தான் அவருக்கு இந்த உலகத்துல டைம் அவருடைய மூணு வருஷம் தான் அதுக்கு முதல்ல ரூஹுல்லா என்ற அந்தஸ்திலே அல்லாஹத்த விசேஷமான ஒரு மனிதராக அல்லாஹத்தால அவரை உலகத்திலே பிறக்கச் செய்தான் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆனா நபி பட்டம் கொடுக்கப்பட்டு மூணே மூணு வருஷம் அவர்களுக்கு இருந்தது அதோடு அவருடைய பீரியடு முடிஞ்சு போச்சு அத்தியாயம் முடிஞ்சு விட்டது இனிமேல் வரக்கூடிய காலத்திலே அவர் தனிப்பட்ட அந்தஸ்திலே நபி ரசூல் என்ற பெயர்ல இயங்க மாட்டார் செயல்பட மாட்டார் முகமது சல்லா அலுவலருடைய உம்மத்திலே ஒருவராக அவர் இருப்பார் அவ்வளவுதான் யாபத்த நாள்ல அல்லாஹத்தால அவர்களுக்குரிய தரஜாக்களை கொடுக்கும் பொழுது அவருக்கு நபிமாருடைய அந்தஸ்துல கொடுப்பார் ரசூல்மாருடைய அந்தஸ்து அல்லாஹத்தால உயர்த்தும் அது வேற விஷயம் இங்கே எப்படி இருப்பார் திரும்ப வரும்போது யாபத்து நாள்ல சல்லல்லா அலுவலாம் அவருடைய உம்மத்திலே ஒரு ஃபர்தாக தனிய ஒரு நபராகத்தான் இருப்பார் ரசூல்லாய் சல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு பக்கத்தில் அடக்கப்படுவார் முன்னாள் சொல்லி இருக்கிறேன் நினைக்கிறேன் ரசூல்லாய் சல்லா அலுவலத்துடைய கபர் இருக்குது அதுக்கு பக்கத்துல அபுபக்கர் சித்தி அலி அல்லாஹாலுடைய அதற்கு அடுத்த ஆல ஹசரத் உமர் அலி அல்லா தாலாவுடைய மக்பரா இருக்குது அபூபக்கர் சல்லா அலி சொல்லம் இந்த ரெண்டு கபருக்கு மத்தியில ஒரு இடம் காலியாயிருக்கு ஒரு மனிதர் அடக்கப்படக்கூடிய அளவுக்கு ஒரு இடம் ஒரு கபு வெட்டக்கூடிய அளவுக்கு காலி இடம் இருக்கின்றது அந்த இடம் நபி ஐசா அலே இஸ்லாம் அவர்களுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டு இருக்கின்றது சொல்லலா இஸ்லாஹுல சொல்றேன் நெருக்கத்திலே ஹசரத் ஈசா அலையாமர்கள் வருவார்கள் உலகத்திலே பிரச்சாரம் தீனுடைய பிரச்சாரம் செய்வார்கள் உலகத்திலே மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை மிக அதிகமாக ஏற்றுக்கொண்டு இஸ்லாம் முழுமையாக இஸ்லாத்தினுடைய செழிப்பான் நிலை இந்த உலகத்திலே இருக்கும் பிறகு யா அலே இஸ்லாம் அவர்கள் திருமணம் செய்வார்கள் குழந்தைகளை பெற்றெடுப்பார்கள் பிறகு இயற்கையாக அவர்கள் மரணம் அடைவார்கள் மரணம் அடைந்த பின்னாலே மதீனாவிலே மரணம் அடைவார்கள் அந்த இடத்திலே அவர்கள் அடக்கம் பெறுவார்கள் என்று நமக்கு சரித்திரம் இப்ப ஒரு உயர்ந்த நபி ஐசார இஸ்லாம் அவர்கள் எப்படிப்பட்ட நபி நபிமார்களிலே சாதாரண நபிமார்கள் என்ற அந்தஸ்திலிருந்து அந்தஸ்தை விட்டு உயர்வு பெற்றவர்கள் ரசூல்மார்கள் அந்த ஒரு லட்சத்தி சொத்தம் நபிமார்களிலே முன்னூத்தி பேர்கள் மட்டுமே ரசூல் என்ற அந்தஸ்தை பெற்றவர்கள் அந்த முன்னூத்தி நபர்களிலும் கூட ஒரு ஐந்து நபர்கள் மட்டும் உறுதி படைத்தார்கள் என்று பெயர் பெற்றவர்கள் அந்தஸ்து பெற்றவர்கள் பெயர் பெற்றவர்கள் நபி நோஹி இப்ராஹிம் அலி அலிம் ஐசா அலையா முகமது சல்லா அலிம் இந்த அஞ்சு பேர் உலுல் அஸ்மி என்ற நபிமார்கள் ரசூல்மார்கள் இந்த உலுல் ஆஸ்மி என்ற அந்தஸ்தை பெற்றவர் இப்ப மீசா அலை வரக்கூடிய காலத்திலேயே கூட உலி என்ற அந்தஸ்தை பெற்ற அந்த வயசா அலை இஸ்லாமும் கூட இந்த உம்மத்திலே ஒருவராகத்தான் இருக்க முடியுமே தவிர அவர் தனி நபியாக ரசூலாக இயங்க முடியாது அதனால யாராக இருந்தாலும் சரி என்று அல்லாஹத்தால சொல்லுகிறேன் இன்னல்லீனா ஆமனு வல்லதீன் ஈமான் கொண்டவர்களாக இருந்தாலும் யகூதிகளாக யூதர்களாக இருந்தாலும் ரசாராக்களாக இருந்தாலும் சாபிகின் என்ற மதத்தை மார்க்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ரசூலுடைய காலத்தை அடைந்து விட்டால் இந்த முகமது சல்லா அலிஸ் காலத்தை அடைந்து விட்டால் அதுக்கு முன்னால் உள்ள பிரச்சனைலாம் வேற அந்தந்த நபிமாரர்களுடைய பிரச்சனை அது இடைப்பட்ட காலத்துல என்ன நடந்தது அது வேற பிரச்சனை ஈசா அலையாவுக்கு பின்னாலே ரசூல்லாய் சல்லா அலையம் அவர்களுடைய காலம் வரைக்கும் ஐநூத்தி எழுபது வருஷம் ஐநூத்தி ஹிஜிரி அதாவது கிபி ஐநூத்தி எழுபத்தி ஒன்னுல ரசூல்லாய் சல்லா அலுவலாம் அவர்கள் பிறந்தார்கள் ஐநூத்தி எழுபத்தி ஒண்ணுல அதற்குடுத்து ஒரு நாற்பது வருஷத்துக்கு பின்னால் அவர்களுக்கு நபி பட்டம் கொடுக்கப்பட்டது ஆக சுமார் ஒரு அறுநூறு வருஷம் இந்த இடையில எந்த நபியும் எல்லாம் வருஷத்துக்கு இடையில வாழ்ந்த ஈசாலை இடையில வாழ்ந்த அந்த மனிதர்கள் எல்லாம் ஐசா அலையாத்துடைய மார்க்கத்தை பின்பற்றியவர்களாக இருக்க வேண்டும் அப்பறம் தான் அவங்களுக்கு விமோச்சனம் உண்டு நஜாத் உண்டு அவர்களுக்கு இல்லைன்னா அவர்களுக்கு தண்டனை உண்டு அல்லாஹால அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இப்ப ரசூல்லை நுபுவத்து வழங்கப்பட்ட பின்னாலே அந்த நேரத்தில் இருந்து இனிமேல் நாள் வரைக்கும் நபி பட்டம் வழங்கப்பட்ட நேரத்தில் இருந்து எப்ப பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார்களோ அந்த நேரத்தில் இருந்து எப்பொழுது ஹெரால இருந்து அவர்களுக்கு வகை கொடுக்கப்பட்டு ஊருக்குள்ளே வந்து எனக்கு இப்படி வகை அருளப்பட்டு இருக்கின்றது நான் தூதனாக நியமிக்கப்பட்டிருக்கின்றேன் என்று சொன்னார்களோ அந்த நேரத்தில் இருந்து யார் யூதர்களோ கிறிஸ்தவர்களோ மற்ற எந்த மதத்தை மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் அந்த உலகத்தில இருந்தாலும் அவர்கள் எல்லாம் அலுவலாம் அவர்களை பின்பற்றித்தான் ஆக வேண்டும் நம்பிக்கை கொண்ட வேண்டும் அல்லாவே ஆகியத்தை நல்ல செயல்கள் அந்த ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எந்த செயல்களை சொல்லி காட்டி இருக்கின்றார்கள் அந்த செயல்களை முழுமையாக செய்யக்கூடியவர்கள் பலகும் அஜுகும் ரப்பின் அவர்களுக்கு அவர்களுடைய ரப்பிடத்திலே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 சென்னை இரண்டு என்பதாக பார்த்து கொள்ளவும் நான் ஒரு வேதத்தை தான் பின்பற்றுகின்றேன் ஒரு நபியைத்தான் பின்பற்றுகின்றேன் அல்லாகவே நான் நம்புகின்றேன் என்று எந்த மனிதரும் சல்லா அலிசல்ல விட்டுவிட்டு வேறு எந்த நபியையும் பின்பற்றி அவர் வெற்றி பெற முடியாது ஈடேற்றம் பெற முடியாது என்பதை அல்லாஹால இங்கே குறிப்பிடுகின்றார் ரசூல் அல்ல சல்லா அலைய சொல்லாம் அவர்களை பின்பற்றி விட்டால் அல்லாஹுவை நம்பி ரசூலை பின்பற்றி நல்ல அமல்களை செய்யக்கூடிய தன்மை இருந்து விட்டார் வெறுமனே ஈமான் மட்டும் பத்தாது அமலும் வேண்டும் ஈமான் மட்டும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு நேரத்துல நரகத்தில் விடுதலை கிடைக்கும் பாதுகாப்பு கிடைக்கும் சொர்க்கத்துக்கு போக முடியும் ஈமானை இல்லைன்னு சொன்னா நிரந்தரமாக நரகத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்று அல்லாஹால சொல்லுகின்றார் ஈமான் என்பது இருந்து விட்டால் அமல் இல்லை ஈமான் மட்டும் இருக்கின்றது என்று சொன்னால் அமல் இல்லாததின் காரணமாக நரகத்தில் போடப்படுவார் நரகத்தில் நரகவாசிகள் நரகத்தில் போடப்பட்டு விடுவார்கள் சிபாரிசை ஷபாத்து செய்வார்கள் அந்த ஷபாகத்தின் காரணமாக சில மனிதர்கள் நரகத்திற்கு செல்லாமலேயே சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பாக்கியம் பெறுவார்கள் அந்த ஷபாகத்தின் காரணமாக சில மனிதர்கள் நரகத்திற்கு போயிடுவாங்க நரகத்துக்கு போன பின்னால சீக்கிரமாக நரகத்திலிருந்து வெளியாக்கப்படுவதற்கு ஷபாக தேவைப்படும் ஆளுகள் எல்லாம் அவங்களை நீ காப்பாற்ற வேண்டும் நரகத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்பதாக சிபாரிசு செய்வார்கள் அந்த சிபாரிசை ஏற்றுக்கொண்டு அல்லாஹத்தால அவர்களை ஒவ்வொருவராக ஒவ்வொரு கூட்டமாக அல்லாஹத்தால வெளியாக்கி கொண்டே இருப்பான் கடைசியாக ஜிபிரில் அலிசலாம் அவர்களே அல்லாஹால சொல்லுவான் நரகத்திலே தேடுங்கள் யாரிடத்தில் கொஞ்சம் ஈமான் இருக்கின்றதோ அவர்களை எல்லாம் நீங்கள் நரகத்திலிருந்து வெளியேற்றுங்கள் அப்படின்னா கொஞ்சம் அப்படிங்கிறது ஒரு அளவை அல்லாஹத்தாலா சொல்லுவான் அந்த அளவு யாரிடத்தில் ஈமான் நம்பிக்கை இருக்கின்றதோ அவர்களை எல்லாம் வெளியாக்குவாங்க அப்புறம் ரெண்டாவது அல்லாஹத்தாலா உத்தரவு போடுவான் அதை கம்மியா யாரிடத்துல இருக்கின்றதோ அவர்களை எல்லாம் வெளியாக்குங்க அதை குறைவாக இருக்கக்கூடிய ஈமான் உடையவர்களை எல்லாம் வெளியாக்குவாங்க பிறகு மூன்றாவது அல்லாஹாலா உத்தரவு போடுவான் அதை குறைவாக இருக்கக்கூடிய ஈமான் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வெளியாக்கப்படுவார்கள் கடைசியா இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வெளியாக்கி வெளியாக்கி கடைசியில் அல்லாஹால சொல்லுவார் யாரிடத்திலே அணுவளவு ஈமான் இருந்தாலும் அவர்களை வெளியாக்கு அப்படின் அல்லாஹால அணுஅளவு ஈமான் இருந்தாலும் சரி அவங்களையெல்லாம் வெளியாகி தேடி பிடிச்சி எல்லாத்தையும் வெளியாக்கிடுவாங்க அப்புறம் மறுபடியும் தேட சொல்லுவான் யாரும் இல்லை ஈமான் உள்ளவர்கள் அணுவளவு ஈமான் இருந்தாலும் சரி எல்லாரையும் அல்லாது அப்ப ஈமான் அப்படிங்கறது நம்பிக்கைன்னு சொல்ற பாருங்க அதுல கூடுதல் குறைவு இருக்குது அப்படின்னு தெரியுதுல இருந்து சிலருக்கு கூடுதலா இருக்கும் சிலருக்கு அதை விட கூடுதல் அதை விட கூடுதல் அதை விட கூடுதல் ஆக குறைச்ச அளவுக்கு ஒரு அல்லாவா இருக்கிறான் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு நம்பி இருக்கிறாரு அவ்வளவுதான் உலகத்தில் இருக்கும்போது அல்லா ஒருத்தன் இருக்கிறான் ஆனா சிறுக்கு இணை வைப்பதெல்லாம் எதுவும் கிடையாது சரி இஸ்லாத்தின் படிக்கு அமல்கள் செஞ்சாரா அதுவும் கிடையாது பாவங்களும் செஞ்சிருக்கிறாரு நிறைய ஆனா அல்லாவை பற்றி நம்பிக்கை இருக்குது அவ்வளவுதான் அந்த நம்பிக்கை ரொம்ப ரொம்ப பலகீனமா இருந்திருக்கு ரொம்ப லோஃபா இருந்திருக்குது கடைசியில நரகத்துக்கு போயிட்டார் அமல் செய்யாததின் காரணம் நரகத்துக்கு போயிட்டார் இப்ப கடைசி அளவு ஒரு ஒரே ஒரு அணு அளவு ஈமான் இருந்தாலும் சரி அவரையும் அல்லாஹத்தால வெளியாக்கிறோம் முன்னாள் பற்றி சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு சொல்லல்ல அலிஸ்லாம் சொல்லுகின்றாரு நரகத்திலிருந்து கடைசி கடைசியாக ஆக கடைசியில யார் வெளியாக்கப்படுவாரோ அந்த ஆளை எனக்கு தெரியுங்கிறாங்க செல்ல அந்த ஆள் யாருன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற அவருடைய பேரு அவங்க அத்தா பேர் எனக்கு தெரியும் அப்படிங்கிற அவருடைய தாப்பனாருடைய பேரும் இன்னாருடைய மகன் இன்னார் அப்படின்னு கூட சிலராஜன் சொல்றேன் இன்னாருடைய அதாவது அவருடைய பெயர் எனக்கு தெரியும் அப்படி கடைசியாக வெளியாக்கப்பட்ட மனிதனும் கூட சொர்க்கத்திற்கு சென்று விடுவோம் இது அல்லாஹாலாவுடைய மிகப்பெரிய கருணை மிகப்பெரிய அல்லாஹுடைய அருள் அது ஏன்னு கேட்டா அமல் செய்தால்தான் சொர்க்கம் கிடைக்கும் அமல் செய்யலைன்னா சொர்க்கமே கிடையாது நரகந்தான் நிரந்தரம் அப்படின்னு அல்லாஹத்தாலா சொல்லியிருந்தா அவங்க கேட்கறதுக்கு யாரும் ஆள் கிடையாது அல்லாகவை நம்பியதின் காரணமாக ஏதேனும் ஒரு நேரத்துல அவருக்கு விடுதலை கிடைச்சிடும் ஆனா அப்படி ஏதேனும் ஒரு நேரத்துல விடுதலை கிடைக்கிறது நரகத்துல கொஞ்சம் நாள் இருக்கிறதுங்கிறது அது எவ்வளவு நாள் அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தோம் ஏன்னு கேட்டா இங்க ஒரு நாள் அங்க ஒரு நாள் என்பது உலகத்துல ஐ ஐ ஆயிரம் வருஷம் அல்லது ஐயாயிரம் ஐம்பது ஆயிரம் வருஷம் என்று குரான் சொல்ற ரெண்டு விதமா சொல்லி காட்டுகிறேன் கிராமத்து நாள்ல ஆகிரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாள் என்பது இங்க எவ்வளவு ஐம்பது நாலாயிரம் வருஷம் ஒரு நாள் என்பது இப்ப சாதாரணமா அந்த தொழுகை சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கூட வருது இல்லையா ஒரு மனிதன் வேணும் என்றே மனம் முரண்டாக அடச்சு தொழுகையா பரவாயில்லப்ப அது என்ன அப்புறம் தொழுதுக்கலாம் ஒன்றும் அவசரம் கிடையாது அப்படின்னு சொல்லி மனம் முரண்டாக வேணும் என்றே அதான் மன முரண்டாகனு அர்த்தம் ஏதாச்சும் வேலையாக போயிட்டாரு மறந்துட்டாரு தூங்கிட்டாரு தொழுத அப்புறம் கவலைப்படுறாரு அது வேற விஷயம் வேணும்னே தொழுகையை விட்டுட்டாரு ஒருத்தர் ஒரு நேரத்து தொழுகையை ஒரு வக்கத்துடைய தொழுகையை வேண்டுமென்றே மனம் முரண்டாக ஒரு மனிதர் விட்டுவிட்டால் அவர் நரகத்தில் ஷொகுபா அவர் நரகத்தில் போடப்படுவார் வருஷம் ஒரு ஷொக்குபா என்பது எண்பது வருஷம் எண்பது வருஷம் என்கிறது உலகத்துடைய வருஷங்களில் அல்ல ஆகிரத்து வருஷங்கள் குறைஞ்ச அளவுக்கு ஆயிரம் வருஷம்னே வச்சுங்க அங்குள்ள ஒரு நாள் இங்க உள்ள ஆயிரம் வருஷம் வச்சு அங்க உள்ள எண்பது வருஷம் எண்பது ஒரு ஹகுபா என்பது எண்பது வருஷம் போட்டாக்கள் சொல்லுகின்றார்கள் கோடி ஆண்டுகள் இருக்க வேண்டியது உலகத்துடைய கணக்கு படிக்கு மூணு கோடிக்கு மேல மூணு கோடிக்கு மேல உள்ள வருஷங்கள் ஒரே ஒரு தொழுகையை விட்டுவிட்டதினால் வேண்டுமென்றே விட்டு விட்டதினால் நகரத்தில் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிறாங்க அப்படின்னா கொஞ்ச நாள் நரகத்துல இருந்துட்டு வந்தாரு அப்படின்னு சொன்னா எவ்வளவு காலம் இருக்கும் அப்போ ஒரு தொழுகைக்கு அவ்வளவு நாள் அப்படின்னு சொன்னா அவ்வளவு காலம் மூணு கோடி ஆண்டுகள் அப்படின்னு சொன்னா அப்போ கொஞ்ச நாள் நரகத்துல இருந்துட்டு திரும்ப வெளியே வர்றதுன்னு சொன்னா எப்படி இருக்கும் அது எவ்வளவு காலமாக இருக்கும் அப்படின்னு நம்ம கணக்கு போட்டுக்க வேண்டியது அதனால நரகம் என்பது ஒரு பயங்கரமான இடம் சொல்லல அலிசனம் சொன்ன ஹரீஸ் நான் சொல்லி இருக்கிறேன் இந்த அகிலம் இந்த ஆலம் என்ற பிரபஞ்சம் முழுவதும் எனக்கு காட்டப்பட்டது அல்லாஹத்தால எல்லாத்தையும் காட்டினான் நகராஜு டைம்ல எல்லாத்தையும் காட்டினான் அது அல்லாத சந்தர்ப்பங்களே பல சந்தர்ப்பங்களும் அல்லாஹால அமைப்பை பற்றி அல்லாஹால சொர்க்கத்தை அழகான தூங்கிக் கொண்டிருக்கின்றான் அப்படின்னா சிலராஜ் சொர்க்கத்தை தேடுகின்றவன் தூங்கிக் கொண்டிருக்கின்றான் நான் பார்த்த காட்சிகளிலே நரகத்தை போன்று பயங்கரமான இடத்தை பார்க்கவே இல்லை புகார் அதை விட்டு ஓடக்கூடிய நரகம் ரொம்ப பயங்கரமான இடம் இருக்கக்கூடிய எத்தனை பயங்கரமான நிகழ்ச்சிகள் இந்த உலகத்திலும் ஆகிரத்திலும் இருக்கின்றோம் அதனால அந்த நரகத்துக்கு போவது என்பது ரொம்ப பயங்கரமான நிலை அது மனிதன் நினைத்து பார்க்க முடியாத பயங்கரமான தண்டனைகள் உடையது அந்த நரகத்துக்கு போகாம நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த இரண்டு தன்மைகளை அல்லாஹத்தால ஒன்று ஈமான் வேண்டும் அந்த ஈமான் என்பது இரண்டு அம்சங்களை கொண்டு வேண்டும் அல்லாஹுவை நம்புவது ஆகிரத்தை நம்புவது முன்னால ஆரம்பத்திலேயே நான் சொல்லியிருக்கேன் பாத்தியாவுடைய ஆரம்பத்திலே அதாவது ஈமான் கொள்ளக்கூடிய இந்த அஞ்சாறு விஷயம் இருக்கு பாருங்க அல்லஹாவை நம்புறது வேதங்களை நம்புவது மலக்குகளை நம்புவது இதுல ஆசிரத்தை நம்புவது மறுமை நாளை நம்புவது அப்படிங்கிறது புரட்சிகரமான ஈமானது அது புரட்சிகரமான நம்பிக்கை அஃதா அது புரட்சிகரமான அஃதா கொள்கை ஏன் கேட்டா நம்ம எல்லாம் ஏன் வந்து தப்பு செய்யாம இருக்கிறோம் பாவங்கள் செய்ய கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டா ஒரு நாளைக்கு நம்ம இந்த உலகத்திலிருந்து மூத்த ஆடுவோம் இறந்து விடுவோம் இறந்து விட்ட பின்னாலும் அல்லாஹுடைய சன்னிதானத்தில் நிறுத்தப்படுவோம் அல்லாஹ் கேள்வி கேட்பா நான் பதில் சொல்லணும் அப்படிங்கிற நம்பிக்கையினாலதான இருக்கிறான் அப்படிங்கிற நம்பிக்கைனால தப்பு செய்யறது இல்லை நான் திருடுறதே இல்லைங்க பொய் சொல்றதே இல்லை ஏன் பொய் சொல்றது இல்லை ஏன் திருடுறது இல்ல ஒரு நாளைக்கு நான் இறந்துடுவேன் இறந்த பின்னாலும் அல்லாஹுடைய சன்னிதானத்தில் நிறுத்தப்பட்டு நீ இந்த நாளில இந்த நேரத்துல திருடுனையா அப்படின்னு கேட்பா அப்ப பதில் சொல்லி அப்ப ஆசுகத்தை நம்புறதுனால நாங்க திருடுறது மோசடி செய்வதில்லை எந்த விதமான ஹராமான காரியம் ஹராமான பொருளீட்டு எதையுமே செய்யறது இல்ல எதுனால ஆகிரத்தை நம்பினதுனால அந்த நம்பிக்கை மட்டும் இல்ல வர மௌத்தா போனா சரி அல்லாஹரம் சரி போயிட்டுவோம் அப்படின்னு விட்டுருவான் அப்படின்னு வச்சுங்க எல்லாமே செய்வோம் பேசுறது எல்லாமே காசு சம்பாதிக்கிறது காரணம் என்னென்ன செய்யணும் செஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த நம்பிக்கை மட்டும் இல்லைன்னு சொன்னாலும் அல்லாஹத்தால பல இடங்களிலும் பலஹதி இந்த நம்பிக்கையில அல் ஈமானில் ஆகிரத்தை கொண்டு மறுமை நாளை கொண்டு நம்பிக்கை கொள்வதற்கின்றது அது மிக மிக முக்கியமானது அல்லாஹூக்கு நம்பிக்கை அல்லாவுடைய நம்பிக்கைக்கு அடுத்ததாக ஆகிரத்தை நம்புவது மிக மிக முக்கியமானது அதனால அந்த ரெண்டும் ரெண்டை மட்டும் அல்லாஹால இங்கே சொல்லி காட்டுகின்றான் ஈ மாநில ரெண்டு ரெண்டு தன்மை அல்லாஹவை நம்புவது மறுமை நாளை நம்புவது பிறகு இந்த நம்பிக்கையோட நின்றுவிடக்கூடாது நல்ல செயல்களை எவர் செய்தாரோ அவருக்கு பலகும் அஜுருகும் அழிந்த ரப்பியம் அவர்களுடைய நற்கூலி அவருடைய ரப்பிடத்திலே அல்லாஹ் அல்லாஹிடத்தில் அவருக்கு உண்டுகிம் அவர்களுக்கு எவ்விதமான பயமும் கிடையாது எந்த பயமும் கிடையாது ஆனா பயம் கிடையாதுன்னா அதுக்கு முன்னாடி வழக்க சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன் பயம் கிடையாது அப்படின்னு சொன்னா அல் அல்லாவே பயப்பட மாட்டார்னு அர்த்தம் அல்ல பயமே கிடையாதுன்னு அல்லாஹை கூட பயப்பட மாட்டார் அவரு அல்லாவுடைய பயம் இருக்கிறதுனால வேற எந்த பொருளுடைய பயம் கிடையாது அப்படின்னு அர்த்தம் சனல சொன்னார் மண் ஹாஃபல்லாக எவர் அல்லாஹுவை பயப்படுகின்றாரோ அவருக்கு எல்லா பொருளும் பயப்படும் இவர் எல்லா எந்த பொருளையும் பார்த்து பயப்பட மாட்டார் இவர் எந்த பொருளையும் பார்த்து பயப்பட மாட்டார் கண்டும் பயப்பட மாட்டார்ந்த திடுக்கத்தை கண்டும்ப்பட மாட்டார் எந்த அமளிகளை கண்டும் பயப்பட மாட்டார் எந்த நஷ்டத்தை கண்டும் பயப்பட மாட்டார் எந்த நோயை கண்டும் பயப்பட மாட்டார் எந்த தீமைகளை கண்டும் பயப்பட மாட்டார் அல்லாவுடைய பயம் மட்டும் இவருக்கு இருக்குதுன்னு சொன்னால் எதையும் பயப்பட மாட்டார் இந்த பயப்பட மாட்டார் அப்படிங்கறதுனால பாம்பு தேடுக்கெல்லாம் பயப்பட மாட்டார் அப்படிங்கிற அர்த்தம் வராது அதெல்லாம் இயற்கையா மனிதனுடைய சுபாவத்தில் இன்சானுடைய சுபாவத்தில் உள்ள பாம்பு வந்துச்சு அந்த எதற்கும் பயப்பட மாட்டார் அப்படின்னு ஒருத்தர் இருக்கா இருப்பாரு வலியுள்ளா அல்லாவுடைய சிவத்துக்குள்ள அல்லாஹால இதை சொல்லி காட்டினா வழிமார்கள் எதற்கும் பயப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாம்பு கட்டாலும் பயப்பட மாட்டாங்களா அவங்க பாம்பு வந்தா பயப்படுவாங்க தேல வச்சுன்னா அதுக்கும் பயப்படுவாங்க இது மனிதனுடைய தன்மையில உள்ளது இயற்கையான தன்மையில சமீதத்துல உள்ளது அதனால அந்த பயம்லாம் இருக்கு அவங்களுக்கு அதுலயும் கூட சில நக வழிமார்கள் இருக்கிறாங்க பாம்பு தேலை கட்டா பயப்பட மாட்டாங்க அப்துல்கார் ஜிலானி தலை மேல அல்லது புஸ்தகத்தை மேல அங்க எங்க ஓதி கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல உழுந்துச்சு பாம்பு கீழே விழுந்தவொன்னே எல்லா மாணவர்களும் எந்திரிச்சு ஓடி போயிட்டாங்க எல்லா மாணவர்களும் ஓடிட்டாங்க எல்லாம் போய் கொஞ்சம் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பாம்பு அப்படியே முன்னால வந்து எந்திரிச்சு நின்று இப்படி படம் எடுத்து ஆடிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் போயிடுச்சு அது பாட்டுக்கு போயிடுச்சு மாணவர்கள் என்ன நீங்க பாட்டுக்கு பாம்பு வந்துச்சு இப்படி கீழே உழுந்துச்சு நீங்க பாட்டுக்கு உட்கார்ந்து இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அப்துல் கணவர்கள் தான் அறிவிக்கிறாங்க அதை ஒரு சலனமும் கிடையாது அவர்கள் இருந்த இடத்தை விட்ட அசையவும் இல்லை முகத்துல எந்த மாற்றமும் கிடையாது எந்த விதமான பயத்துடைய தோற்றமோ மாற்றமோ முகத்தை சுழிக்கிறது எந்திரிக்கிறது அந்த எந்த மாற்றம் கிடையாது எப்படி உட்கார்ந்து இருந்தார்களோ அப்படி உட்கார்ந்து இருந்தாங்க மாணவர்களும் ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க என்ன நீங்க இப்படி சேஷவர்களே இப்படி உட்கார்ந்து இருந்தீங்களா உங்களுக்கு பயம் இல்லையா ஆமா அதை பார்த்து நான் ஏன் பயப்படணும் நான் நடத்திக்கிட்டு இருக்கிறதே பாடமே தக்தீருடைய பாடம் தான் நடத்திட்டு இருக்கிறேன் இருக்க பாடமே தக்தீரை பத்தி நடத்திக்கிட்டே கல்லா கதிரை பத்தி அல்லா எதை ஏற்படுத்தி இருக்கின்றானோ நிர்ணயம் செய்திருக்கின்றானோ அதுதான் நடக்கும் இந்த பாம்பு இருக்குது ஒரு பூச்சி அவங்க சொன்னாங்க இந்த பாம்பு ஒரு சின்ன பூச்சி இது அல்லாஹ் எதை கற்றளையிட்டானோ அதுதான் செய்யும் அல்லாஹ் கற்றளையிடாததை அது செய்ய முடியாது செய்ய முடியாது அதனால அப்படிப்பட்ட நம்பிக்கையை உண்டாக்க வேண்டும் அப்படிங்கறது காரணத்தை நான் உங்களுக்கு இந்த நம்பிக்கையை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே பயப்பட்ட அதுல என்ன அர்த்தம் இருக்கு நான் பயப்படுறதுக்கு வேண்டிய அவசியமே இல்லையா இந்த பூச்சிக்கு நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னாங்க இப்படி பாம்பை பார்த்து பயப்படாதவங்களும் இருக்கிறாங்க அதுக்கு ரொம்ப வலிமையான ஈமான் அந்த தன்மை வேண்டும் அது அப்துல் கார் ஜிலானி போல உள்ள பல வலிமார்கள் இருந்து இருக்கிறாங்க அந்த மாதிரி ஆனா பொதுவாக இந்த மாதிரி விஷ ஜந்துக்கள் பாம்பு தேலு சிங்கம் புலி கரடி இதுக்கு பயப்படுதுங்கிறது தவியாத்த இன்சான் இன்சானுடைய தவியத்துல சேர்ந்தது அந்த பயத்தை அல்லாஹ் இங்க சொல்லல இப்ப நமக்கு நம்ம எல்லாம் வியாபாரிகள் வியாபாரம் செய்யறோம் திடீர்னு இப்போ நம்ம ஒரு நான் ஒரு கடை வச்சிருக்கேன்னு வச்சுங்க ஒருத்தர் வந்து மெதுவாக்கு நாம் தப்சீல் நடத்திட்டு இருக்கிற நேரத்தில் ஒருத்தர் வந்து சொல்றாரு அத கடையில தீ பிடிச்சிருச்சு நான் தப்சீல் நடத்துவே விட்டுப்பட்டு ஒடியே போயிடுவேன் அப்புறம் உங்களுக்கு எல்லாம் சொல்லி போட்டு இந்த மாதிரி நான் இதுல கடையில வந்து தீ பிடிச்சிருச்சாங்க அடுத்த தடவை பார்த்துக்கலாம் அப்படின்னு மூடி வச்சு போட்டு போயே போயிடுவேன் வழிமார்களாய அல்லாஹால சொல்லக்கூடிய இந்த லாஹும் அவர்களுக்கு பயம் இல்லை அப்படின்னு சொன்னா வலாகும் எகசரும் கவலைப்பட மாட்டார்கள் சொன்னா அப்படியா சேதி பரவாயில்ல அப்படின்ட்டு அவர் அந்த செய்தியை கேட்டுக்கொண்டே நான் பாடம் நடத்திக்கிட்டே இருக்கே இருக்கு இப்ப எனக்கு அதை பத்தி எந்த விதமான எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அதே அப்துல் காரி ஜீலாரி அவங்களுடைய விஷயத்துல நடந்ததாக சரித்திரத்தில் குறைபடுகின்ற வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க கப்பல் கப்பலாக சரக்குகள் வெளிநாடுகளுக்கு அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க ஆரம்ப சாப்பிடுறதுக்கு சாப்பாடு உணவு இல்லாமல் வெறும் காஞ்ச இலைகளை சாப்பிட்டு வந்து தண்ணியில போட்டு நினைச்சு ஊற வச்சு சாப்பிட்டு ஓதிக்கிட்டு இருந்தாங்க பகதாது நகரத்துல ஆரம்ப காலத்துல பிறகு வியாபாரம் அல்லாஹால பறக்கத்துக்கு பெரிய பணக்காரராக ஆனாங்க ஆனா அந்த பணம் காசுகள்லாம் மாற்றத்தையும் அவர்கள ஏற்படுத்த ஆரம்பத்துல எப்படி இருந்தாங்களோ அப்படியே இருந்தாங்க கப்பல் கப்பலாக வியாபாரம் சரக்குகள் போய்கிட்டு இருந்துச்சு ஒருத்தர் வந்து சொன்னார் அவங்க தரிசுகால உட்கார்ந்துருக்கிறாங்க போட நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஒருத்தர் வந்து சொன்னாரு உங்களுடைய கப்பல் ஒரு கப்பல் இந்த இடத்துக்கு போனா சரக்கோட போன கப்பல் மூழ்கி போச்சு அப்படின்னாங்க அலம்துல்லான்னு சொன்னாங்க அலமது இல்லா அலாக்குள்ளே ஹால் அப்படின்னு சொன்னாங்க எல்லா நேரத்திலும் எல்லா நிலைகளும் அல்லாவுக்குத்தான் எல்லா போகணும்னு சொன்னாங்க போயிட்டாரு கொஞ்ச நேரம் பொறுத்து அதே ஆள் தான் திரும்பி வந்து அவரு சொன்னாரு இல்ல இல்ல உங்க கப்பல் அல்லா வேற கப்பல் அப்படின்னு சொன்னாரு உங்க கப்பல் சலாமத்தாக வந்துருச்சு வேற கப்பல் அப்படின்னு சொன்னாரு அப்பவும் அப்துல் கார் ஜீலானி அலக்துல்லா உட்கார்ந்து ஷேக் அவர்களை கப்ப மூழ்கி போச்சுன்னு சொன்னாங்க அப்போ அலமது கப்ப வந்துரு அப்போ அலம் சொன்னாங்க ஆமா கொடுக்கறதும் எடுக்கிறது அவனுடைய வேலை அது கப்பல் போறது வர்றது என்னுடைய வேலையாது அது என்னுடைய சக்தியில உள்ளதல்ல என்னுடைய பிடிப்புல உள்ளதல்ல என்னுடைய சக்தி என்ன இந்த சக்திக்கு அப்பாற்பட்டது அது அல்லாஹ் நடத்தி கொண்டிருக்கு அது போயிடுச்சுனாலும் அப்போ அலம் இல்லாதான் அல்லாதான் கொடுத்தா அல்ல எடுத்துக்கிட்டோம் அலமது இல்லா எல்லா போலும் அல்லாது அதனாலதான் ஒரு நஷ்டம் ஏற்பட்டுவிட்டா லாபம் கிடைச்சுன்னு வச்சுங்க எனக்கு ஒருத்தர் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாரு அப்போ அலமது இல்லா சந்தோஷமா சொல்லுவோம் அதே போல ஆயிரம் ரூபாய் நஷ்டமா போச்சு ஆயிரம் ரூபாய் காலனா போச்சு யாரோ பிக் பேக்கெட் அடிச்சுக்கிட்டாங்க அப்போ என்ன சொல்லணும் அலமதுலே ஹால் அப்படின்னு சொல்லணும் எல்லா நிலைகளிலும் அல்லாவுக்கு தான் எல்லா போகணும் வந்தாலும் அவனுக்கு தான் புகழ் போனாலும் அவனுக்கு தான் புகழ் அப்படிங்கிற கருத்துல சொல்ல வேண்டும் என்பதாக அவர்களுக்கு பயம் கிடையாது இந்த மாதிரி போனதெல்லாம் போச்சு அப்படின்னு சொன்னா கணக்கு அதை அதை பத்தி பிரச்சனையும் அதே மாதிரி கவலைப்படவும் மாட்டாரு அதை பத்தி கவலையில நஷ்டமாச்சு அப்படின்னு சொன்னா நம்மளால அப்படி இருக்க முடியுமா அப்ப நமக்கு அதே மனப்பான்மை நஷ்டம் ஏற்பட்ட நேரத்திலும் இருக்கணும் அப்படி இருந்துச்சு ஈமான் அமலசாலியும் சரியா இருக்குதுன்னு அர்த்தம் ரெண்டு கரெக்டா இருக்கு அதை தான் அல்லா தாலி தீர்ப்பணிக்கில்லி வல்லியோமில்லாக அமித சாலிக இந்த ரெண்டையும் சேர்த்து சொல்லி லாகும் அவர்களுக்கு பயம் கிடையாது அப்படின்னு சொன்னார் வலாகப்பட மாட்டாரு பயமும் கவலையும் இல்லாத நிலை யாருக்கு இருக்கின்றதோ அதை வைத்து எந்த அளவுக்கு இருக்கின்றதோ அந்த வச்சு அதை வச்சு ஈமானும் அமலும் எனக்கு எவ்வளவு இருக்கு எடை போட்டுக்கலாம் கணக்கு போட்டுக்கலாம் நஷ்டமா போச்சு அதை பத்தி கவலைப்படுறதே இல்லை இயற்கையாக மனிதனுடைய சுபாவத்தின்படி கொஞ்சம் லேசா ஒரு கவலை ஒன்று வரும் அந்த கவலை அது கவலைன்னு சொல்லப்பட மாட்டாது அதுக்காக வேண்டி முயற்சித்து அத பெரிதாக கருதி பலரிடத்தில் சொல்லி கொண்டு அழுது புலம்புவது ரொம்ப கவலைப்படுவது அதற்காக வேண்டி தன்னுடைய எல்லா வேலைகளையும் விட்டுறது சில பேரை நம்ம சில பேர் ஒரு நஷ்டம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அந்த நஷ்டத்தை காரணமாக வச்சு பல வேலைகளை விட்டுருவாங்க அவங்க நல்லா தொழுதுகிட்டு இருப்பாரு நஷ்டம் வந்துடுறதுனால தொழுகாமையே வீட்டில் உட்காந்துக்குவாரு கவலைப்பட்டுக்கிட்டே உட்காந்துருப்பாரு என்ன ஆஜர தொழுகலை அப்படின்னா அட என்னங்க தொழுகை எங்கெங்க பாக்கிறது இந்த மாதிரி பெரிய ஒரு நஷ்டம் ஏற்பட்டு போயிடுச்சு அதை நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் தொழுகைக்கு வந்து கூப்பிடுறீங்களே அப்படின் இப்ப அந்த நல்ல வேலைகளை விட்டுவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த நஷ்டத்தின் காரணமாக ஏற்பட்டது அவருடைய பலவீனத்தை காட்டுந்தது ஈமானல அமல்ல பலகீனம் அவருக்கு அதை காட்டக்கூடியதாக அது இந்த நிலை எவருக்கு இல்லையோ பயம் இல்லை கவலையும் இல்லை என்ற நிலை வருகின்றதோ அவருக்கு ஈமான் சரியாக இருக்கின்றது அமலசாலியாக இருக்கின்றது என்பதாக பொருளாதாரம் அல்லா தால இதை சொல்லி இப்படி விளக்குகின்றான் எவர் அல்லாஹையும் ஆகிரத்தையும் நம்புகின்றாரோ நல்ல அமல்களை செய்கின்றாரோ அப்படிப்பட்டவருக்கு அவருடைய ரப்பிடத்தில் கூலி நன்கூலி உண்டு அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் வலாகும் யகனோன் அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் என்பதாக அல்லாஹால சொல்லி முடிக்கின்றார் ஆக யாராக இருந்தாலும் சரி ஈமான் கொண்டு வெறுமனை ஈமான் கொண்டவர்களோ அல்லது வந்து யூதர்களோ மற்ற எந்த மார்க்கத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி இந்த நேரத்திலே அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட பின்னால் அவர்கள் ஈமான் கொள்ள வேண்டும் சாலிஹான அமலை செய்ய வேண்டும் அப்படி இருந்தால் அவர்களுக்கு இந்த உலகத்திலும் ஆசிரியத்திலும் வெற்றி உண்டு கவலை கிடையாது பயம் கிடையாது அல்லாஹத்தின் நட்கூலி உண்டு என்பதை அல்லாஹல்லா குறிப்பிடுகின்றார் இது அந்த யூதர்கள் யூதர்களுடைய சம்பவத்தை அல்லா முசா அலை கௌகு அல்லா தால சொல்லி காட்டிக்கிட்டே வரலாறு அப்படி சொல்லும் பொழுதே இடையில ஒரு கருத்தை அல்லாஹ் தாலா குறிப்பிடுகின்றார் ஏன்னா அந்த மூசா அலையாம் அவர்களுடைய கவுமுகள் யூதர்கள் அவர்கள் பலவிதமான நன்மைகளை அல்லாஹாலிருந்து பெற்றுக்கொண்டும் கூட அவர்கள் சரியாக அமல் செய்யவில்லை இப்ப இருக்கக்கூடிய ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவருடைய காலத்தில் இருக்கக்கூடிய இந்த யூதர்கள் இந்த வகையில் இறங்கக்கூடிய குரான் இறங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் யூதர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் தாலா இந்த ஆயத்தின் மூலமாக குறிப்பிடுகின்றனர் அவர்கள் என்ன செய்யணும் ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்களை நம்ப வேண்டும் அமல் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அல்லாஹால சொல்லி காட்டுகின்றனர் பிறகு அடுத்த இடையில இந்த பேச்சை சொல்லிட்டு அடுத்த ஆயத்தில் அல்லாஹால சொல்லுகின்றான் அந்த மூசா அலை கவுகளுக்கு செய்த உதவிகள் பேருபகாரங்களை மண் செல்வா என்ற உணவு இறக்கப்பட்டது அவர்களுக்கு மேகத்தை அல்லாஹத்தால நிழலாக கூடாரமாக ஆக்கினான் வீடுகள் வீட்டை போன்று அமைத்து தந்தான் கடலை பிளக்கச் செய்து அல்லாஹத்தாலைய வழியை ஏற்படுத்தி அவர்களை காப்பாற்றினார் பிற அவனுடைய கூட்டத்தாரை விட்டும் இப்படி எல்லாம் பலவிதமான உபகாரங்களை அல்லாஹத்தாலா செஞ்சிருக்கிறான் தூர்சீனா என்ற அந்த மலைக்கு போய் அல்லாஹாலிடத்தில் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தார்கள் ஆனா இந்த மனிதர்கள் என்ன செஞ்சாங்க ஒரு காலை மாட்டை தெய்வமாக ஆக்கி கொண்டு அதை வணங்க ஆரம்பித்தார்கள் இப்படி எல்லாம் அல்லாஹத்தாலா பலவிதமான உபகாரங்களையும் அவர்கள் செய்த தீமைகளையும் சொல்லி காட்டினார் தௌராத் வேதத்தை அல்லாஹ் மூசா அலை வாங்கிட்டு வந்தாங்க அல்லாஹாலிருந்து மூசா அலையா தௌராத் வேதத்தை கொண்டு வந்து அந்த மூசு மக்களிடத்துல கொடுத்து தங்களுடைய கவுகரணத்துல கொடுத்து அல்லாவதால இப்படி ஒரு வேதத்தை அருளி இருக்கின்றான் இந்த வேதத்தின்படி நீங்கள் கட்டாயமாக நடக்க வேண்டும் இந்த தௌராத் வேதத்துல என்னென்ன சொல்லப்பட்டிருக்கின்றோ அதன்படி நீங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் அமல் செய்ய வேண்டும் என்பதாக குறிப்பிட்டார்கள் சொல்லி காட்டினாங்க பிரச்சாரம் செஞ்சாங்க செஞ்சாங்க ஒருத்தரும் கேட்கவே இல்லை தொழுக சொன்னாங்க தொழுகலை நோன்பு வைக்க சொன்னாங்க நோம்பு வைக்கல சஜிதா செய்ய சொன்னாங்க செய்யல எதுவுமே செய்யல பல தடவை முசாலேஸ் பிரச்சாரம் செஞ்சு செஞ்சு பார்த்தாங்க இவ்வளவு எல்லாம் உணவு எல்லாம் வந்து தட்டா அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு மாறு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க கேட்கல ஒன்னு அல்லாஹால ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க மூசாலை நான் சொல்றேன் இந்த ஆளுகளை கேட்கவே மாட்டாங்கிறாங்க வேற ஏதாச்சும் ஒரு தண்டனை உன்னை கொடுத்து தான் இவங்க செய்ய முடியும் அதனால ஏதாச்சும் ஒன்னு ஏற்பாடு செய் அப்படின்னு அல்லாஹிடத்துல ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க அல்லஹத்தால என்ன பண்ணா திவிரி லலேஸ்லா அனுப்பி அங்க மலைப்பகுதியில இருக்கிறாங்க ஒரு ரெக்கையை விரிச்சா இந்த மஷரிப்பில் இருந்து மகரிப்பு வரைக்கும் இருக்கும் அதாவது கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் இருக்கும் எவ்வளவு நம்ம பார்க்கறோம் இருக்கும் ஒரு ரெக்கை அப்படின்னா இருக்கும் அந்த இறகுங்கிறது சாதாரணமானதல்ல ஒரே ஒரு ரெக்கையை இந்த பூமிக்கு அடியில் அப்படியே விட்டு இந்த மெட்ராஸ் சிட்டி பூரா தாம்பரத்திலிருந்து பூந்தம்பள்ளி வரைக்கும் அப்படியே அடியில் விட்டு தோசை திருப்புற மாதிரி மேலே தூக்கி அப்படி பெரட்டி போட முடியும் அப்படின்னு சொன்னா அல்லாத பரட்டி போட்டுருவாங்க அது ஒரு பெரிய காரியம் இல்ல சாதாரணமாக நம்ம ஒரு சின்ன ஒரு மண்வெட்டி எடுத்து அந்த மண்ணை அப்படி சுரண்டி உள்ள விட்டு அப்படி திருப்பி போடுற மாதிரி அது மாதிரி போட்டுருவாரு அவர் அவ்வளவு வலிமை மிக்கவர் ஜிபிரிலா செலவன் அல்லா தலா அவரை அனுப்பி இந்த மலைய பேத்து நீ என்ன பண்ண தெரியுமா அப்படியே மேல கொண்டு வந்து அந்த ஆளுக ஆறு லட்சம் பேர் இருக்கிறாங்க மூசலை தலாத்து கவும்கள் ஆறு லட்சம் பேரு அவங்க இருக்கக்கூடிய அந்த ஏரியாவுல அப்படியே கொண்டு வந்து அந்த மலையை தலைக்கு மேல அப்படி நிக்கவை அப்படின்னு அல்லாஹாலா உத்தரவு போட்டோம் மலையை அப்படியே புடுங்கிட்டு வந்து வேறொரு இடத்துல அல்லாஹால சொல்றான் இங்க வயது அகதனா கொண்டு வந்த நேரத்தில் மேல கொண்டு வந்து வச்சுக்கிட்டாங்க நமக்கு மேல ஒரு மலை வந்து நிக்க எப்படி இருக்கு நமக்கு அந்த மாதிரி ஆறு லட்சம் பேர் அப்படி உட்காந்துருக்காங்க எல்லா ஒரு ஒரு இடத்துல இருக்காங்க மலையை கொண்டு வந்து அப்படி வச்சுக்கிட்டு தொழுகிறையா அப்படி போடவாருன்னு கேட்டான் அல்லா தால தெரியுமா உங்களுக்கு அர்த்தம் தான் தூர்னா மலை ஒரு பெரிய மலையை உங்களுக்கு மேல நாம் உயர்த்தி பிடித்த நிலையில் உங்களுக்கு மேல ஒரு மலையை உயர்த்தி பிடித்த நேரத்தில் உங்களிடத்தில் வாக்கு உறுதிமொழி எடுத்த பொழுது எப்படி உறுதிமொழி எடுத்தான் உங்களுக்கு நாம் கொடுத்ததை இருக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அமல் செய்யுங்கள் பற்றி பிடிங்கள் அப்படின்னு சொன்னா அமக்கு அதாவது அதை உரி உறுதியாக கட்டாயமாக நீங்கள் செயல்படுத்துங்கள் அப்படிங்கற கருத்து அந்த வேதத்திலே நான் கொடுத்த அந்த வேதத்திலே என்ன சொல்லப்பட்டு அதை நீங்கள் நினைவு பாருங்கள் அதை சொல்லி சொல்லி அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் நினைவு கூர்ந்து செயல்படுத்துங்கள் ஆவதற்காக வேண்டி உள்ளதை நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள் என்று உறுதிமொழி எடுத்த நேரத்தை நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள் என்று யூதர்களுக்கு அல்லாஹாரா சொல்லி காட்டுகின்றன அனுப்பி அந்த மலையை பேச்சு எடுத்து அப்படி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு மூசாலிஸ்லாம் இருக்கிறாங்க அப்ப சொல்லப்பட்டது அவர்களுக்கு செஜா செய்கிறீங்களா இல்லையா அப்படின்னு நல்லா கேட்டான் மலையை பாக்குறாங்க ஒழுகும் போல தெரியுது கொஞ்சம் கொஞ்சம் மேல இருந்து அப்படி இறங்கிட்டே வருது கீழே அந்த மலை அவங்க எவ்வளவு எவ்வளவு பெரிய ஸ்பேஸ்ல இருக்கிறாங்களா இடத்துல இருக்காங்களா அந்த இடம் பூரா அடைச்சுக்கிட்டு இருக்குது எங்கேயும் தப்பிலாம் ஓட முடியாது அவங்க அந்த மாதிரி உள்ள அமைப்புல இருக்குது இப்ப செஞ்சா செய்கிறீங்களா தௌராத்துல உள்ளதை ஒப்புக்கொள்றீங்களா இல்லையான்னு கேட்டான் அல்லாஹத்தால மூசா ரசாம் கேட்கறாங்க ஒப்புக்கொள்றான் அப்படின்னா செஞ்சா செய்யுங்க அல்லாவுக்கு அப்படின்னு சொன்னாங்க சஜிதா செஞ்சாங்க சஜிதா செய்யும் போதே என்ன பண்ணாங்களா யூதர்கள் ரொம்ப குறும்பு பிடிச்சவங்க முன்னாள் சஜிதா செய்யும் போது வச்சாங்க பாருங்க மழை மேல இருக்குல்ல ஒரு பக்கம் வச்சுட்டு மழை ஒழுகுதா இல்லையா அப்படின்னு அதனால இப்பவும் சரி யூதர்கள் சஜிதா செய்யும் போது ஒரு பக்கமா தான் சஜிதா செய்வாங்க சதவாசத்திர காலத்துல அந்த யூதர்கள் சஜிதா செஞ்சாங்க தொழுதாங்க அவங்களுக்கும் தொழுகை இருந்தது அது தொழுகும் போதே இப்படித்தான் தொழுவாங்க ஒரு பக்கம் தலை எந்த பக்கம் தான் இந்த பக்கமா இந்த பக்கமா ஒரு பக்கம் நெத்தியை வச்சுக்கோ இன்னொரு பக்கம் கண்ணை ஒரு பக்கம் மேல தூக்கிட்டு இருப்பாங்க அது ஏன்னு கேட்டா எங்க மூதாதான் அப்படித்தான் செஞ்சாங்க அப்படின்னு இவங்க சொல்லுவாங்களாம் முன்னாள் ஏன்னா மழை மேல இருந்துச்சு அது ஒழுகுதான் பாத்துக்கிட்டு அவங்க செஞ்சாங்க இவனும் அதே மாதிரி காப்பி அடிச்சு அதே மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டா எல்லாரும் வரிசைய அதே மாதிரி செய்ய ஆரம்பிச்சு எந்த தப்சீல்ல விளக்க எழுதுறாங்க அந்த மாதிரி கையா செஞ்சாங்க ஆனா அல்லாஹத்தாலா என்ன பண்ணா இந்த ஒரு பக்கம் சஜிதா செஞ்சாங்க ஒரு சைடு அடிச்சுக்கிட்டு அந்த சஜிதாவையே அல்லாஹத்தாலா ஏற்றுக்கணும் தப்சீல் எழுதுறாங்க அவங்க செஞ்சா அந்த சஞ்சிதாவே அல்லா தால ஏத்துக்கிட்டா நீ ஒழுங்கா சஜா செஞ்சு அல்லா தால எப்படி இருக்கும் அவங்க அப்படின்னு கேட்கிறாங்க ஒழுங்க பக்தியோட சஜிதா எப்படி செய்ய வேண்டும் என்று அந்த முறை நீ சஜிதா செய்தால் அந்த சஜிதா அல்லா எவ்வளவு மதிப்பு இருக்கும் அதனால சஜிதா செய்யாதவனாக நீ இருக்காது அதாவது தொழாதவனாக நீ இருக்காது என்ற கருத்தை அங்க விளக்குகின்றாரு அந்த ஒரு பக்க சஜிதாவுக்கே அல்லா அந்த மதிப்பு என்ன மதிப்பு கொண்டு வந்த மலையை சரி அங்க இடத்துல வச்சிரு அப்படின்னு அல்லாஹால சொல்லிட்டாங்க கொண்டு திருமாதிரி வச்சுட்டாங்க இவ்வளோ பாக்கியத்தை ஒரு பெருமை கொஞ்சமா அப்படின்னு அல்லாத்தாலும் உங்களிடத்தில் நாம் உறுதிமொழி எடுத்த நேரத்தை நினைவு கூர்ந்து பாருங்க அந்த நேரத்தை நினைச்சு பாருங்க போட்டு அமைக்க என்ன ஆகும் உங்க எனமே இருக்காது உலகத்துல இன்னைக்கு இப்படி எல்லாம் சொல்லியும் கூட அவங்க செய்யல எந்த அமலையும் செய்யல கடைசியில் அல்லாத்தால முன்னால உள்ள ஆயத்துல சொல்லப்பட்டது இதுக்கு முன்னாள் உள்ள ஆயத்துல சொல்லப்பட்டிருக்கு அநியாயமும்ரம்பு மீறுதலும் செய்ததின் அவர்களின் மீது கோபத்தை அவர்கள் மீண்டு சென்றார்கள் கோபம் உடைய கோபத்தை கொண்டு அமைக்கப்பட்டவர்களாக அவர்கள் ஆகிவிட்டார்கள் அல்லாவுடைய ஆயத்தை அவர்கள் நிராகரித்ததின் காரணமாகவும் நியாயமில்லாமல் நபிமார்களை அவர்கள் கொலை செய்ததின் காரணமாகும் அவர்கள் மாறு செய்தார்கள் வரம்பு மீறினார்கள் என்ற காரணத்தினால் இந்த நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது என்று அல்லாஹால இந்த தன்மை இவ்வளவு வாழ்க்கை செஞ்சும் அநியாயம் செய்யறது பாவம் செய்யறது குற்றம் புரியுது எல்லாமே அவர்களுக்கு இருந்து ஆனா இந்த நே அந்த நிலையை நினைத்து பார்த்து நீங்கள் உங்களை வேண்டும் என்று அல்லாஹால எங்க யூதர்களுக்கு எச்சரிக்கை செய்து சொல்லி காட்டுகின்ற உங்களிடத்தில் உறுதிமொழி நாம் உறுதிமொழி எடுத்த நேரத்தை நினைவு கூர்ந்து பாருங்கள் தூர் என்ற அந்த மலையை உங்களுக்கு மேலாக நாம் உயர்த்தி பிடித்திருக்கக்கூடிய நிலையில் ஹுதூமா ஆத்தையனாகும் நாம் சொன்னோம் உங்களுக்கு நான் நாம் எதை கொடுத்தோமோ அதை நீங்கள் இருக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் மிக வலிமையோடு பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அதாவது அமல் செய்யுங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள் பக்திமான்களாக முத்தளாக ஆவதற்காக வேண்டி என்று அல்லாஹாலி அவர்களுக்கு செய்கின்ற அல்லாஹால நமக்கும் எச்சரிக்கை செய்கின்ற அதிகமான ஞாபகத்துக்களை நமக்கு அல்லாஹால அவங்களுக்கு மண் செல்வா வந்துச்சு சொர்க்கத்திலிருந்து உணவு வந்துச்சு அப்புறம் நிழல் மேக நிழல் அப்புறம் கடலை பிளந்து அல்லாஹால வழி கொடுத்தான் அப்படிங்கறதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் அல்ல அதை விட மிக மிகப்பெரிய பாக்கியமாக அல்லாதால் ரசூல்லாய் சல்லா அலிசல்லாம் அவர்கள் நமக்கு கொடுத்தான் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய ரகமத்தின் காரணமாக நாம் ஏராளதான் ஞாபகத்துகளை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம் இப்ப மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு மனித தன்மைகளை தெரிந்து கொள்வதற்கு சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய காரணம் அவங்க சொல்லி தரலன்னா இந்த அஹ்லாத்ல நமக்கு தெரியுமா எப்படிப்பட்ட அற்புதமான அஹ்லாத் எவ்வளவு அற்புதமான பண்புகளை சல்லல்ல அலுவலம் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள் இந்த மனித பண்புகள் அனைத்தும் சல்லா அலேஸ் அவர்கள் சொல்லி செயல்படுத்தி காட்டினார்கள் அத்தனை அவர்களுடைய கௌமுகளுக்கு செய்திருக்கக்கூடிய அந்த உபகாரத்தை விட பல நூற்று கணக்கான மடங்கு அதிகமான உபகாரங்களும் நியமத்துகளும் நமக்கு அல்லாஹால செய்திருக்கின்றன மூசா அலே இஸ்லாம் கௌமுகளை அல்லாஹாலா இம்மாதிரி அவர்களை பணியை செய்வதற்காக பல்வேறு விதமான உபாயங்களை செய்தார் அப்படிப்பட்ட உபாயங்கள் தண்டனைகளை எல்லாம் இந்த உலகத்தில் அல்லாஹால தரவில்லை நமக்கு மலையை தூக்கி போட்டு நசுக்கிறேன் நாம் அமல் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹத்தால அவருடைய அந்த பாக்கியத்திற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹால இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு எச்சரிக்கையாக சொல்லி காட்டுகின்றார் நமக்கு அறிவுறுத்துகின்றான் அல்லாஹத்தாலா அதை செயல்படக்கூடியவர்களாக செயல்படுவதற்கு பாக்கியும்டுமாற்ற முஸ்தகம் என்னும் பாதையில் வழி நடப்பதற்கு மண்பகை அவர்களுடைய